வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தி சேவை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பங்குனி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகத்தில் 65 வயதுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று நோய்க்கு வராமல் பாதுகாத்துக்கொள்ள தடுப்பு முறைகளை பின்பற்றும்படி தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா நிவாரண அறிவிப்பாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த மாதத்துக்கான அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு ஆகிய அனைத்து பொருட்கள் மற்றும் ரூபாய் ஆயிரம் வழங்க உத்தரவிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரோனாவால் கடந்த ஒன்றரை மாதமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் கிராம்பு நல்லமிழகு அண்ணாசிப்பழம் போன்ற மலைப்பயிர் பொருட்கள் தேக்கமடைந்தது இதனால் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் அரசின் வேண்டுகோளை ஏற்று ஒரே இரவில் வந்து தங்களை பதிவு செய்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் நன்றி தெரிவித்துள்ளார் படுக்கை வசதிகளுடன் சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவமனைகள் இருக்கின்றன எனவே தற்பொழுது அரசியல் கட்சிகள் தனியார்கள் வழங்கும் இடங்களை அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஏழு வட்டாரங்களில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் வாங்குவதற்காக தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கின்றார் செந்தில் பாலாஜி ரயில்வே உணவு கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட புலனாய்வு பிரிவுகளில் பணிபுரியும் காவல்துறையினரின் மூன்றில் ஒரு பகுதியினரை கரோனோ தடுப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை இரவு வரை நூற்றி இருபத்தி என்ற அளவில் இருந்த கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி இருநூற்று முப்பத்தி உயர்ந்துள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ ஆல் பாஸ் செய்வதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது டாக்டர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் முப்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவில் ஏற்பட்டுள்ள சுகாதார மற்றும் மனித வாழ்வாதார நெருக்கடிகளை சமாளிக்க விப்ரோ நிறுவனம் ரூபாய் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து அளிப்பதாக அறிவித்துள்ளது மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதியை உடனே விடுவியுங்கள் என்ற பிரதமருக்கு மம்தா கடிதம் எழுதியுள்ளார் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டவர்கள் மொபைல் போன் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி பேர் தலா ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி அளித்துள்ளனர் பஞ்சாப் மாநில நபா நகரில் தூய்மை பணியாளர்களுக்கு மக்கள் பணமாலை அணிவித்தும் பூக்களை தூவியும் நன்றி தெரிவித்துள்ளனர் கொரோனா தாக்குதல் இங்கிலாந்தில் ஒரே நாளில் பலியணிக்கை ஐநூறை தாண்டியுள்ளது கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியினால் கிழக்கு ஆசியாவில் ஒன்று கோடி மக்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளது ஈரானில் கரோனா வைரஸ் தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை மூவாயிரமாக அதிகரித்துள்ளது ஸ்பெயினில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கையானது நூறாயிரம் கடந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள சமயத்தில் எங்கள் மீதான பொருளாதார தடையை நீக்கும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை அமெரிக்கா இழந்துவிட்டதாக ஈரான் அதிபர் ஹசன் ரவ்கானி தெரிவித்துள்ளார் சீனாவில் புதிதாக யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி முதல் சில்லறை தனிநபர் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன்களுக்கான வட்டி விகிதத்தை ஏழு புள்ளி குறைத்துள்ளதாக பேங்க் ஆஃப் பரோடா அறிவித்துள்ளது அறிவிப்பின்படி மூன்று மாதங்கள் கடனுக்காக மாதத்தவணைகளை கட்ட வேண்டாம் என்ற போதிலும் அதற்கான வட்டியை கட்ட வேண்டும் என மாநில வாரியான வங்கிகள் அறிவித்துள்ளன மானியமில்லாத கேஸ் சிலிண்டரின் அறுபத்தி ரூபாய் வரை குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் லீக் ஐரோப்பா லீக் யூரோ இரண்டாயிரத்தி இருபது தகுதிச் சுற்றுக்கு கால்பந்து தொடர்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இந்திய வீரர்களின் ஊதியம் பிடித்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று பிசிசிஐ கூறியுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இங்கிலாந்து இலங்கை பாகிஸ்தான் வங்காளதேசம் இடையிலான டெஸ்ட் தொடர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான தொடர் தள்ளிப்போகலாம் என இங்கிலாந்து அறிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து தமிழகத்தில் சிக்கித் தவித்த ஆந்திராவைச் சேர்ந்த மீனவர்களுக்கு உதவி புரிந்ததற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் பவன் கல்யாண் நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கின்றார் மீரா மிதுனின் ட்விட்டர் அக்கவுண்டை ரெஸ்ட்ரிக்ட் செய்திருக்கின்றது அந்நிறுவனம் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்